அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு பொரிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி இறைவனுடைய இலக்கணத்திலே ஆறாவது இலக்கணமாக இந்த பொறிவாயில் ஐந்தவித்தான் என்கின்ற இலக்கணத்தை பார்த்திருக்கிறோம் பொறிகள் ஐந்தின் வாயிலாக செல்லுகின்ற அவாவை அறிவால் நீக்கியவன் என்பதுதான் அதனுடைய கருத்து அவனை வழிபடுகின்ற முறை பொய்தீர் ஒழுக்க நெறி நிற்பது பொய்தீர் ஒழுக்க நெறி என்பது என்ன அதாவது சிறிதளவும் பொய் இல்லாத உண்மையான ஒழுக்க நெறி இது வேதங்களை சார்ந்த ஒழுக்க நெறி என்ற விளக்கம் பெரியோர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேத தர்மம் அதாவது வேத தர்மம் என்றால் என்ன கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத ஒரு மாபெரும் சக்தியை சார்ந்து கடைபிடிக்கப்படுகின்ற அதே சமயம் வாழ்க்கைக்கு பயனை தரக்கூடிய ஒழுக்க ஒழுக்கம் என்றால் எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் மூன்றும் ஒரே நேர்கோட்டிலே இருந்து செயல்படுவது துணை புரிவது அறிவு அந்த அறிவுக்கு துணை புரிவது அறநூல்கள் அறநூல்களின் துணை கொண்டு சுய அறிவை பயன்படுத்தி நன்றாக எண்ணங்களையும் சொற்களையும் செயல்களையும் சீராக வைத்துக் கொள்ளுதல் இவ்வாறு செய்வதுதான் ஆசைகளை நெறிப்படுத்துகின்ற முறையாகும் உள்ளத்தில் எத்தனையோ ஆசைகள் இருக்கலாம் எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் ஆனால் எண்ணற்ற மனிதர்களுக்கு எண்ணற்ற ஆசைகள் எண்ணற்ற எதிர்பார்ப்புகள் இருப்பதால் ஆசைகளை உடனே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒழுக்க நெறியை தவறான வழியை பலர் மேற்கொண்டு விடக்கூடும் ஆக ஒழுக்க நெறிக்கு புறம்பாக நடக்க வேண்டி வந்துவிடும் அதர்மமான செயல்கள் ஓங்கிவிடும் எனவேதான் பெரியவர்கள் அதை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் ஆக பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று என்ற குரலை கூட நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் அதாவது பொய்யாமை அங்க சொல்லது வாய்மையை அர்த்தத்தில் பொய்யா சொல்லியிருக்கார் வாய்மையை பொய்யா என்று சொல்லி இருக்கிற கருத்தையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் நாம் பேசுகின்ற பேச்சிலே பொய் கலக்காமல் இருக்குமானால் மற்ற எந்த அறங்களை செய்வதை காட்டிலும் அந்த அறமானது சிறந்த அறமாகிறது என்று அங்கே வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் அந்த செய்யாமை செய்யாமை பொய்யாமை பொய்யாமை என்ற இரண்டு முறை வந்திருப்பது மிகவும் அழுத்தமான ஒரு எண்ணத்தை அறிவை நமக்கு கொடுக்கிறது ஆகவே எல்லோருடைய ஆசைகளையும் எல்லோருடைய எதிர்பார்ப்புகளையும் ஒழுங்குபடுத்த வேண்டுமானால் எல்லோரும் ஒருங்கு ஆசைகளை நெறிப்படுத்துகின்ற ஒழுக்க நெறிகளை கற்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் நமது முன்னோர்கள் தாய் தந்தையர்கள் உற்றார் சுற்றத்தினர் அரசாங்கம் எல்லோரும் சமூகத்தின் நன்மையை விரும்பி தனி மனிதனுடைய ஆசைகள் எதிர்பார்ப்புகளுக்காக வாழாமல் சமூகத்தினுடைய அமைதியை மனதிலே கொண்டு அதற்கு தகுந்த வழியிலே வாழ்வதுதான் பொய்தீர் ஒழுக்க நெறி நிற்பது பொய்தீர் ஒழுக்க நெறி இங்கே இறை நாம் செய்கிறோம் அதாவது ஆசைகளற்ற இறைவனை ஆசைகளை நெறிப்படுத்துவதற்கான வழிமுறைகளை கொண்டு வழிபடுவதாகும் இத்தகைய வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்தால் எல்லோரும் இந்த உலகத்திலே நீண்ட காலம் அமைதியாக வாழ முடியும் என்பது திருக்குறளின் உள்ளந்தோறும் செல்லுகின்ற வள்ளுவத்தினுடைய உபதேசமாகும் இந்த உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற நிகழ்ச்சியின் நோக்கமும் ஆகும் திருவள்ளுவரின் சிறந்த உபதேசம் இது ஆகவே எல்லோரும் ஆசைகளை நெறிப்படுத்திக் ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்காக இந்த பொய்தீர் ஒழுக்க நெறியை கடைபிடிக்க வேண்டும் எல்லோரும் விரும்பி கடைபிடிக்க வேண்டும் இதனுடைய நன்மை எல்லோருக்கும் கிடைக்கும் வேக வேகமாக இன்றைக்கு காலகட்டத்தில் பார்க்கிறோம் அழகான சாலைகள் இன்றைக்கு போடப்பட்டிருக்கின்றன அந்த சாலைகளிலே கோடுகள் போடப்பட்டிருக்கின்றன எல்லோருக்கும் வேகமாக செல்ல வேண்டும் என்கின்ற ஆசைகள் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் இருப்பதால் அந்த கோடுகளை முறையாக யாரும் செல்லாததால் எவருமே சரியாக சென்றடைய முடிவதில்லை ஆகவே இந்த ஒரு சாலை உதாரணத்தை நான் சொல்லி இருக்கிறேன் மாபெரும் சாலைகள் இருக்கின்றன காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒருவர் பயணம் செய்ய வேண்டும் என்றால் ஏகப்பட்ட தடைகள் இந்திய நாட்டிலே இருக்கின்றன அதை எல்லோரும் அதை மீற பார்க்கிறார்கள் அந்த சட்டத்திட்டங்களை மதிக்க யாரும் விரும்புவதில்லை ஆனால் எல்லோரும் ஒழுங்காக சென்றால் சந்தோஷமாக தங்களுடைய குறிக்கோளை அடையலாம் ஒருவருமே ஒழுங்காக செல்லாததினால்தான் அங்கங்கே மிகுந்த நெருக்கடி ஏற்பட்டு எல்லோருக்கும் துன்பம் உண்டாகிறது இதை ஒரு உதாரணமாக சொல்லி இருக்கிறேன் இந்த உடலிலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது வாழ்க்கையை முடிக்கும் வரை பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றால்தான் எல்லோரும் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றால்தான் அவாவை ஆசை நீக்கி ஆண்டவனை வழிபட்டதாக ஆகும் எல்லோரும் சரியாகித்தான் நான் சரியாக வேண்டும் என்று எல்லோரும் சொல்லக்கூடாது நாம் எல்லோரும் சரியாக வேண்டும் என்று ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் அதை ஒவ்வொருவரோடு பரிமாறிக்கொள்ள வேண்டும் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்றபடி நாம் உயர்ந்த எண்ணங்களை எண்ணுவோம் வருங்கால துறைமுறையாவது நம்மை காட்டிலும் உயர்ந்த ஒழுக்க நெறிகளை பின்பற்றி இந்த சமூகத்திலே ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் ஒழுங்குபடுத்தி அதன் வாயிலாக அமைதியே வடிவான இன்பமே உருவான இறைவனை உணர்ந்து நீண்டகாலம் நிம்மதியாக வாழ்வார்களாக இந்தளவிலே இன்றைய திருக்குறளை நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து நாம் நாளை சிந்திப்போம் பொறிவாயில் ஐந்த வித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்